ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமையாஷ்பம் வாசம் பிரவன்விதர்தா பாதின்காமாத்மா जन्म कर्म क्रिया व्यवसायात्मिका विधीयते। ஜன்ம கல பிரிஷேத்தவசி சீயாவது அய் நாண்டு கிரியா விசேஷ பகுலாம் ரொம்ப உடம்பை சிரமப்படுத்தின்னு நிறைய பண்ணணும் அதுக்கு நிறைய பொருள் செலவெல்லாம் ஏற்படும் அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் பண்ணணும் இத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும் இத்தனை தடவை பூஜை ஜெப்பம் பண்ணணும் இந்த மாதிரி உணவை சாப்பிடணும் இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பிராமணர்கள் ரித்விக்குகள் இவர்கள்லாம் இருந்தால் தான் அதை அடைய முடியும் ஆகையினால க்ரியா விசேஷ பகுலாம் லட்சியம்னா என்னென்னா பார்த்தாலும் பவர் என்டர்டெயின்மெண்ட் சென்ஸ் ப்ரெஷர் இதை மனசில் வச்சு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த ரிச்சுவலிஸ்டிக்கை சொல்கிறாரு இங்கே பலனை விரும்பி பண்ணக்கூடியவர்கள் லௌக்கிக கர்மத்துலேயும் எல்லாரும் அதுக்காக வேலை பண்ணுகிறார்கள் இவன் வந்து வைதிக கர்மத்தை பண்ணுறான் ஆனால் என்னென்னா போக ஐஸ்வர்ய கத்திம் பிரதி அதை மனசில் குறிக்கோளாக வைத்து கொண்டிருப்பார்கள் என்ன சுகம் அனுபவிக்கிறது ஐஸ்வர்ய கதி அப்படின்னு சொன்னால் நல்ல நமக்கு நமக்கு கீழே நிறைய ஆட்கள் எடுபடி ஆட்கள் அவர்களெல்லாம் ஆள்றது பவர் போக ஐஸ்வர்ய கத்தியும் பிரத்தி அதை குறிக்கோளாக கொண்டு சொல்லுவார்கள் அதை விட சேர்த்து அது எப்போ பார்த்தாலும் மனசில் வந்து இதை பண்ணினா அது கிடைக்கும் அப்புறம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு கற்பனை உலகத்திலேயே வாழ்வார்கள் ஏன்னா வேதம் அதெல்லாம் சொல்லியிருக்கு ஆகையினால் இந்த யாகத்தை எல்லாம் பண்ணி நம்ம அதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவர்களை திரும்ப சொல்கிறார் போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் அதையே மனசில் அந்த பலனை விரும்பி தயா அபகிருத்த சேதசாம் அதனால் புத்தியவே இழந்து விடுவார்கள் அதில் இருக்கிற கூடிய தோஷமே கண்ணுக்கு தெரியாது அதில் இருக்கிற சுகம் மாத்தம் இவன் ஞாபகத்தில் இருக்கும் அதனால் வரக்கூடிய துன்பத்தை நினச்சே பார்க்க மாட்டான் அது புத்தியை அபகரிச்சுடுமான் தயாபகிர்த்த சேதசாம் அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்னா விவசாயாத்மிகா புத்தி ஒரு உறுதியான புத்தியானது சமாதௌன விதீயத்தே சமாதவுன்னா என்ன அர்த்தம் மனசில் அந்த ஒரு இந்த ஞான விஷயத்தில் அதாவது மன தூய்மையை பெறணுங்கிற விஷயத்துலேயோ அல்லது ஞானத்தை அடையணுங்கிற விஷயத்துலேயோ அவர்களுக்கு மனசு போகவே போகாது நம்ம இந்த அனித்தியமான சுகமெல்லாம் வேண்டாம் நமக்கு நித்தியமான சுகந்தான் வேணும் அதுக்கு நமக்கு மனசு பக்குவப்படணும் பக்குவப்பட்டு நம்ம ஞானத்தை பெற்று மோக்ம் அடையணுங்கிற எண்ணமே வராதான் அவர்களுக்கு அந்த ஒரே பரமபுருஷார்த்தமாகிய முக்தியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமே தோன்றாது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர்களுக்கு மன ஒருமுகப்பாடே வராது அவர்களுடைய மனசு அமைதி அடையாது அவர்களுக்கு மன ஒருமுகப்பாடு ஏற்படாது அதுதான் அர்த்தம் விவசாயாத்மிகா புத்தி சமாதவ் ந விதீய சமாதவ் சமாதவங்கிற சொல்லுக்கு சங்கராஜர் உள்ளத்தில் அர்த்தம் பண்றார் உள்ளத்தில் உறுதியான தெளிவான அறிவு ஏற்படாது மனசுல ஒருமுகப்பட்ட புத்தி வராது அதாவது ஆத்மக்யானத்தை அடையணும்னோ ஆத்ம ஜானத்தை அடையறத்துக்கான சித்த புத்தி வராதுங்கற எனவே கர்ம பலனை விரும்பி கர்மம் பண்ணினா மனச்சஞ்சலமும் மன அமைதியின்மையும் ஒருமுகப்பாடின்மையும் தான் பலன் ஆனால் கர்மத்தை யோகமாக பண்ணினால் இதற்கு நேரான உயர்ந்த பலனை அடையலாம் என்பது தான் கருத்து இதெல்லாம் கம்பேரிசன் கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் பகவான் ஒப்பிட்டு பேசுகிறார் இன்னும் ஆழமாக சாஸ்திர பாஷையில் சொல்லணும்னா சகாம தர்மானுஷ்டானத்தையும் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் ஒப்பிட்டு நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்தைத்தான் விரும்பணும் சகாம தர்ம அனுஷ்டானத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் பதிய வைக்கிறதுக்காக இந்த மூன்று ஸ்லோகங்கள் நாற்பதாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் இந்த ஒப்பீடுதலை செய்து கர்மயோகத்தினுடைய அருமை பெருமையெல்லாம் மனதில் பதியுமாறு உபதேசம் பண்ணுகிறார் மேலும் தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை நாளை சிந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்